அவர்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருந்தோம் அப்போது பெரும் சப்தத்தை கேட்டார்கள் இது என்ன சப்தம் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹுவும் அவனது தூதரும் மிக என்று நாங்கள் கூறினோம் அதற்கு நபிசல்லு அலிஹ் வசல்லம் அவர்கள் எழுபது வருடங்களுக்கு முன் நரகத்தில் எரியப்பட்ட கல் இது அது இப்போதுதான் நரகத்தின் அடிப்பாகத்தை போய் சேர்கிறது அந்த சப்தத்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் என்று கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு